வணக்கம் இருபத்தி இருபது நற்றினியின் அறிவு கேள்விகளுக்கான தேசிய தொலை உணர்வு மையம் என்ஆர் எஸ் சி அமைந்துள்ள இடம் ஹைதராபாத் இரண்டு இருபதாவது கால்நடை கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடத்தப்பட்டது 3. கியார் புயலில் உள்ள கியார் என்ற வார்த்தை மியான்மர் நாட்டில் இருந்து பெறப்பட்டது இனி இன்றைய பொதறிவு கேள்விகள் உங்களுக்காக இதோ ஒன்று உலகின் மரம் எங்கோசை அகற்றிய ஆப்பிரிக்காவின் முதல் நாடு எது மூன்று இந்தியாவின் முதலாவது பெண் மற்றும் மூத்த இறுத நோய் நிபுணர் யார் நன்றி